மா மருந்து நாராயணன் அவர்களும் சொமாக பழைய பாடல்கள் வந்து மருந்துதான் எல்லா ரணங்களையும் ஆற்றுகின்ற ஆற்றல் பழைய பாடல்களுக்கு உண்டு என்று அவர் தெரிவித்தார் ஆனாலும் இப்படிப்பட்ட உன்னதங்கள் நிறைந்த பழைய பாடல்களை இன்றைய இளைய தலைமுறையினர் பெரிதும் விரும்புவதில்லை ஒரு சிலர் தான் விரும்புகின்றார்கள் இது எனக்கு மிகுந்த ஒரு வருத்தத்தை தருகின்றது ஒரு உயர்ந்த விஷயத்தை உன்னதமான விஷயத்தை நமது முன்னோர்கள் கஷ்டப்பட்டு எவ்வளவோ சிரமங்களை சந்தித்து உருவாக்கிய இந்த அற்புதமான பாடல் பொக்கிஷங்களை எல்லாம் இன்றைய இளைய தலைமுறையினர் ரசிக்காதது எனக்கு வருத்தத்தை தருகின்றது ரெண்டு தினங்களுக்கு முன்பு அதாவது நேற்று முன்தினம் நிகழ்ச்சி பண்ணுகின்ற போது மாணிக்கம் என்ற நேயர் சொன்னார் இந்த இளைய தலைமுறையினரை பற்றிய கதையை வந்தபோது அவர் சொன்னார் எனக்கும் பல அனுபவங்கள் இந்த விஷயத்தில் உண்டு என்றும் பஸ்ஸில் வந்து தான் வேலூரில் இருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்த போது அந்த பஸ்ஸில் நிறைய பழைய பாடல்களை திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த பாடல்கள் டி பாடிய பாடல்கள் இந்த பாடல்களை பஸ்ஸில் போட்டுக்கொண்டு வந்தார்களாம் அந்த சமயத்தில் சில கல்லூரி மாணவர்கள் மக்கள் ரசித்துக் கொண்டே இருந்தார்களாம் அந்த நேரத்தில் சில கல்லூரி மாணவர்கள் போய் கலாட்டம் பண்ணினார்களாம் இந்த பாடல்களை எல்லாம் நிறுத்திவிட்டு சமீபத்தில் வந்த புதிய பாடல்களை போடுங்கள் என்று சொல்லி அந்த பாடல்களை நிறுத்தி ஓட்டுநரை நிறுத்தச் புதிய பாடல்களை ஒழிக்க விட்டார்களாம் அந்த பாடல்களை கேட்டபோது இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அங்கே மற்றவர்களுக்கெல்லாம் பெரிய தலைவலியாக இருந்தது என்று சொன்னார்கள் அதாவது இந்த இளைய தலைமுறையினர் வந்து பழைய பாடல்கள் என்றாலே அவர் அந்த பக்கம் அவர்கள் திரும்பி பார்ப்பதில்லை பழைய பாடல்களில் என்ன விஷயம் இருக்கின்றது ரெண்டு வரி கேட்டவுடனேயே திருப்பி விடுகிறார்கள் அடுத்ததுக்கு போகிறார்கள் இது வேண்டாம் பழைய பாடல் வேண்டாம் பழம்பாட்டு வேண்டாம் என்று போகின்றார்கள் ஆனால் பழமைதான் இன்றைக்குமே புதுமை இளமை என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றார்கள் அற்புதமான மெட்டு அந்த பாடலை வந்து எப்படி அனுபவித்து பாடியிருக்கின்றார்கள் இப்படி பழைய பாடகர்கள் பாடகைகளினுடைய குரலிலே இருக்கின்ற அந்த குலைவு இதெல்லாம் பெரும்பாலும் தெரிவதில்லை இளைஞர்கள் தான் பழைய பாடல்களை விரும்புகின்றார்கள் எல்லோரும் எல்லோரும் விரும்புவதாக தெரியவில்லை ஏனென்றால் பலரும் இந்த கருத்துக்களை சொல்லுகின்ற போதுதான் எனக்கு தெரிகின்றது இன்றைக்கு வந்து ரசனை தன்மை முற்றிலும் மாறிவிட்டது பழையபடி அந்த பழைய ரசனைத்தன்மை வர வேண்டும் நல்லதை தேடிப்பிடித்து ரசிக்கின்ற மனப்பக்குவம் இளைஞர்கள் மத்தியிலே வளர வேண்டும் நானும் கவனித்திருக்கின்றேன் பல இடங்களிலே நல்ல பாட்டு ஓடிக்கொண்டிருக்கும் பழைய பாடல் ஆறாவது இளைஞர்கள் போய் அதை நிறுத்துவார்கள் நிறுத்திவிட்டு வேறொரு கேசட்டை எடுத்து வேறொரு ஒளிநாடாவை எடுத்து போடுவார்கள் சிலர் காது விடவே சொல்லியிருக்கின்றார் பழைய பாட்டு ஓடிக்கொண்டிருக்கும் போது என்னடா தலைவெளியா இருக்கே தலைவெளி பாட்டெல்லாம் போடுகிறாய் என்று சொல்லியிருக்கிறார்கள் சில செலூன்களில வந்து செலூன் நண்பர் வந்து பழைய பாட்டு போட்டுக்கொண்டிருப்பார் அந்த நேரத்தில் வந்து நாங்கள்லாம் ரசி ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் அதுக்குள்ள ஒரு இளைஞர் வந்து என்ன தலைவலியா இருக்கே வேறு பாட்டு போடுவேன்னு சொல்லிட்டு அவரை எடுத்து ஒரு கேசட் எடுத்து ஒரு புதுப்பாட்டை எடுத்து போடுவார் இப்படியாக பழைய பாடல்களை வந்து இளைஞர்கள் வந்து விமர்சிப்பதும் எனக்கு ஒரு வருத்தத்தை அது வந்து ஒரு வருத்தம் என்று சொல்வதை விட அது சொல்ல முடியாது சொல்லணா வேதனை என்று கூட அதை சொல்லலாம் இந்த நிலமை மாற வேண்டும் மாறும் கரச ராணி கல்யாணி சுக சரச ராணி சங்கீத ஞான மா வரணி தர கல்யானி வரணி தர கல்ய perum perumayya undan magimayal varuvadanna va nan yanadu valvil perum perumayya undan magimayal varuvadanna va manam magindu ko moyi nijamai rani manam magindu ko moyi nijamai nilai marane kanna kulam kerindem kanne nilai marane kanna kulam kerindem kanne அடுத்துழிக்கின்ற பாடல் ஜி ராமநாதனுடைய இசைவார்ப்பில வந்து முகாரி என்ற ராகத்தில் உருவானது முகாரி என்பது சோகத்திற்காக பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ராகம் அந்த ராகத்தை பயன்படுத்தி அம்பிகாபதி படத்திற்காக ஒரு சந்தோஷமான பாடலை அவர் இசையமைத்து தந்திருக்கின்றார் அற்புதமான பாடல் இந்த இளைய தலைமுறையினர் பற்றி சொல்லுகின்ற போது சிலர் சொல்லுவார்கள் இளைய தலைமுறையினர் வந்து பழைய பாடுகளை ரொம்ப விரும்புகின்றார்கள் இன்றைக்கு டிவி நிகழ்ச்சிகளில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில ஆ ஆறு வயசு குழந்தை ஏழு குழந்தை எல்லாம் வந்து சாரங்கதாரா பாட பாடலை பாடுகின்றார்கள் பழைய ஐம்பதாம் ஆண்டு ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வழிவந்த பாடல்களை பாடுகின்றார்கள் பாகுதர் பாடல்களை பாடுகின்றார்கள் சொல்லுகின்றார்கள் அது வேறு அது வந்து அவர்களுடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் இசை விற்பனர்களாக இருக்கலாம் இசையிலே இந்த குழந்தைகளுக்கு சின்ன வயதிலே இருந்தே இசையை பயிற்சி அப்படி கொண்டு வந்து விட்டு அது வந்து ஒரு நிகழ்ச்சி ஆனால் யதார்த்தத்தில் பார்க்கின்ற போது ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால் இளைய தலைமுறையினர் பழைய பாடல்களை அதிகம் விரும்புவதில்லை அப்படி விரும்பினாலும் குறிப்பிட்ட சில பாடல்களை இப்போ உதாரணமாக புன்மகள் வந்தால் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து இந்த மாதிரி ஒரு சில பாடல் ஒரு பத்து பதினைந்து பாடல்கள் உள்ளன அப்படி சில என்னடி ராக்கம்மா இப்படி இந்த சில பாடல்களோடு விட்டு விடுகிறார்கள் அதற்கு அப்பால் அவர்கள் போவதில்லை மற்றது இவர்கள் ரசிக்கின்ற பாடல்கள் வந்து தரமான பாடல்களாக இருக்கின்றன என்றால் புதிய பாடல்களிலும் பல தரமான பாடல்கள் உண்டு பல தரமான பாடல்கள் வெளிவருகின்றன இருந்தாலும் இவர்கள் கேட்கின்ற பாடல்களை பார்த்தால் அது வந்து இவர்கள் சொல்லுகின்ற அந்த தலைவலிக்கு இலக்கணம் படைத்த பாடல்களாக அந்த பாடல்கள் இருக்கும் இந்த மாயையில் இளைய தலைமுறை விடுபட வேண்டும் ஒவே பாடாம தமிழேனே பெரும்ரே தாரணி வணங்கும் மன்னன் தனி பெரும் தேரே தனிப்புஜம் நூகில் இணை பிரிந்த தனிப்பு போகம் நூகில் vendidu go kalamella vaandidu மேயர் மாணிக்கம் அவர்கள் சொன்ன பஸ்ஸில் வந்து வெளியூர்கள் வெளியூரிலிருந்து மிக தொலைதூர பயணம் மேற்கொண்டு வருகின்ற போது பழைய பாடல்களை ஓட்டுநர் ஒளிபரப்பினால் இளைஞர்கள் வந்து பாதியிலே அதை நிறுத்திவிட்டு புதிய பாடல்களை போடுங்கள் என்று சொல்லி புதிய பாடல்களை விழிக்க விடுவார்கள் என்று சொல்லி தன்னுடைய வேதனையை தெரிவித்தார் இப்படி பல இடங்களில் நானும் கவனித்திருக்கிறேன் சில கோயில் திருவிழாக்களில் அல்லது கல்யாண கச்சேரிகளில் கூட நல்ல பழைய பாடல் ஒழித்து கொண்டிருக்கும் உடனே போய் சில இளைஞர்கள் போய் சொல்லுவார்கள் பாட்டு போடு பாட்டு போடுன்னு சொல்லுவார் பாட்டு போடுன்னா அதாவது இப்போ ஓடிக்கொண்டிருப்பது பாடல் அல்ல என்று அவர்களுடைய அது ஒரு பாட்டு போடு சார் பாட்டு நல்ல பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் அற்புதமான இசை மாமேதங்களுடைய இசையில அருமையான பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கும் உடனே இவர்கள் ஒரு கிண்டலாக சொல்லுவார்கள் பாட்டு போடு இன்னும் பாட்டு போடாமல் இன்னும் போட்டுட்டு இருக்கேன் என்று சொல்லுவார்கள் அவர்கள் பாட்டு போடு என்று சொல்லுவது புதிய பாடல்களை அதாவது புதிய பாடல்கள் தான் பழைய பாடல்கள் பாட்டு அல்ல என்ற கருத்து அவர்களுடைய கருத்து இந்த கருத்து இந்த மாயை இவையெல்லாம் விலக வேண்டும் நமது முன்னோர்கள் மூத்தோர்கள் நமது இசை மாமேதைகள் அந்த காலத்து பாடல் ஆசிரியர்கள் பாடகர்கள் பாடகைகளின் பெருமைகளை இன்றைய இளைய தலைமுறை கற்க வேண்டும் உணர வேண்டும் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் அவர்கள் தந்த படைப்புகளை ரசிக்க வேண்டும் வெள்ளலை மேலே உள்ளும் கயல் போலே அல்லி பிழிசாவ கண்டேன் என் மேலே அல்லி கண்டேன் என் ங்கள் ரூபா முருகன் கலையரசன் இவர்கள் இப்போது தொடர்பு கொண்டு சொன்னார்கள் இளைய தலைமுறை வந்து பழைய பாடல்களை ரசிப்பதில்லை என்று சொல்லுகின்ற நாங்கள் நீண்ட நெடுங்காலமாக பழைய பாடல்களை ரசித்து வருகின்றோம் நாங்கள் இளைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் வேண்டுமானால் சென்னையில் அப்படி இருக்கலாம் ஆனால் நாங்கள் வெளியூரை சேர்ந்தவர்கள் நாங்கள் எல்லோரும் வந்து இளைஞர்கள் ஆனால் பழைய பாடல் பிரியர்கள் என்று சொன்னார்கள் உண்மை நிச்சயமாக உண்மை நான் எல்லா இளைஞர்களும் என்று சொல்லவில்லையே இளைஞர்களில் பழைய பாடல்களை மதிப்பதில்லை ரசிப்பதில்லை பழைய பாடல்களை வந்து கிண்டல் செய்கின்றார்கள் என்று சொன்னேன் எல்லோரையும் சொல்லவில்லை எவ்வளவோ பதினான்கு வயது இளைஞர்கள் எல்லாம் பதினான்கு பதினைந்து வயது நிரம்பியவர்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வெளிவந்த பாடல்களை எல்லாம் என்னிடம் விரும்பி கேட்டிருக்கின்றார்கள் எனவே நான் எல்லோரையும் சொல்லவில்லை ஆனால் நிஜத்தை பார்த்தால் உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் ரசிக்கின்றீர்கள் அவர் ரசிக்கின்றார் அவர் இளைஞர் இந்த அந்த இளைஞர் ரசிக்கிறார் இந்த இளைஞர் ரசிக்கின்றார் ஆனால் எல்லா இளைஞர்களும் ரசிக்கின்றார்களா அதுதான் அங்கே கேள்விக்குறி பெரும்பாலான இளைஞர்கள் ரசிப்பதில்லை இப்போ நானே வந்து ஆய்வு செய்வேன் திரு கடைகளில் எல்லாம் வந்து வானொலி வானொலி பற்றி பாடிக்கொண்டிருக்கின்ற போது ஆய்வு செய்வேன் பழைய பாடல்கள் வந்தால் உடனே வந்து அடுத்த சேனலுக்கு திருப்பி விடுவார்கள் பல இடங்களில் பழைய பாடல் ஏதாவது ஒரு வானொலியில் வந்து பழைய பாடல் ஒலிபரப்பாகிற ஒரு நேரத்தில் அந்த வானொலியினுடைய அந்த ஒலிபரப்பை கேட்க முடியதில்லை உடனே வந்து அடுத்த பக்கத்து சேனல் அல்லது இன்னொரு சேனலுக்கு போய் விடுவார்கள் பெரும்பாலும் அந்த தெருவில் நடந்து போனாலே தெரியும் பழைய பாடல்கள் வந்து அடிக்கடி ஒலிப்பதில்லை பழைய பாடல்கள் ஒலிபரப்பாகின்ற வானொலிகளில் அந்த பழைய பாடல் ஒளிபர ஒலிபரப்பாகின்றபோது சேனலை மாற்றி இன்னொரு சேனலுக்கு போய் அங்கே வருகின்ற புதிய பாடல்களை கேட்கின்றார்கள் இது கசப்பான நிஜம் இந்த நிலமை மாற வேண்டும் நல்லவற்றை மரபுகளை நமது கலாச்சாரத்தை நமது தொன்மைகளை விலைய தலைமுறை ரசிக்க வேண்டும் இந்த இயக்கம் நிறைவேறுமா நிறைவேறும் நீங்கள் சொல இளைய தலைமுறையினரில் பெரும்பாலானோர் பழைய பாடல்களை விரும்புவதில்லை ரசிப்பதில்லை என்பது உண்மைதான் ஆனால் ரசிக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் அதையும் நான் பார்த்து வருகின்றேன் என்று மயிலை கணேசன் அவர்கள் சொன்னார்கள் திருநெல்வேலியைச் சேர்ந்த ஆண்டனி அவர்கள் சொன்னார் ஒரு அடுத்த தலைமுறைக்கு அதாவது மூத்த தலைமுறையினர் நமது முன்னோர்கள் மூதாதையர்கள் செய்த அந்த அவர்களுடைய படைப்புகளை இந்த படைப்பினுடைய உன்னதங்களை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுகின்ற ஒரு உன்னதமான பணியை நீங்கள் பண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் செய்து வருகின்றீர்கள் உங்களுடைய இந்த இசை தொண்டு தொடர எல்லாம் வெல்ல ஆண்டவர் கிருப்பை செய்வாராக என்று தன்னுடைய கருத்தை உணர்வு பூர்வமாக தெரிவித்தார் திருநெல்வேலியைச் சேர்ந்த ஆண்டனி அவர்கள் जो दिए विद दे मन्ने लेवेन मुलाम पोते And then I... வசித்துக்கொண்டிருக்கின்றோம் தொகுப்பு தோரணமாக பெரும்பாலானோர் பழைய பாடல்களை ரசிப்பதில்லை கிண்டல் செய்கின்றார்கள் சொன்னேன் இந்த கருத்துக்கு சாட்சியங்களாக பல நேயர்கள் இளைஞர்களை சொல்லுகிறார்கள் உண்மைதான் சார் கோயம்பேட்டை சேர்ந்த பேசினார் அவர் சொன்னார் நான் வந்த ஒரு இளைஞன் பழைய பாடல்களை மட்டும்தான் விரும்பி கேட்பேன் ஆனால் என்னுடைய நண்பன் ஒருவன் வந்து அவனுக்கு வந்து பழைய பாடல்கள் பிடிக்காது இதனாலே எனக்கும் அவனுக்கும் இடையில வந்து அடிக்கடி சண்டை கூட வந்ததுண்டு என்று தன்னுடைய கருத்தை தெரிவித்தார் இப்படியாக ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு நிலைமை வந்து திரை ரசனையில் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்றது இந்த நிலைமை மாறி நம்முடைய மரபுகளை நம்முடைய கலாச்சாரத்தை நமது முன்னோர்கள் தந்த கலை செல்வங்களை ரசிக்கின்ற பண்பை இளைஞர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த பண்பை அவர்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் நேயர் என் கிருஷ்ணன் அவர்கள் கூறினார் நிச்சயமாக நீங்கள் சொல்லுகின்ற நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த மாற்றம் நிச்சயமாக திரை ஏற்படும் இளைய பழைய பாடல் பொக்கிஷங்களுடைய அருமை பெருமைகளை உணரும் அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று தன்னுடைய கருத்தை கூறினார் காத்தான்குளத்தோர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அவர் மேலும் தெரிவித்தார் உங்களுடைய அந்த லட்சியம் அந்த ஆசை நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறும் என்றும் அத்தான் குளத்தூர் என் எஸ் தெரிவித்தார் நன்றி கிருஷ்ணன் அவர்களே அடுத்ததாக மனமகன் தேவை திரைப்பட பாடல் ஒரு துள்ளல் பாடல் कन आले कादल संगदी सुनणाळे बंबरकननाळे कादल संगदी सुनणाळे अंगचिले बोल बंदु मनदे ताविक विटाळे अंगचिले बोल बंदु मनदे ताविक विटाळे बंबरकननाळे कादल संगदी सुनणाळे अंगचिले बोल बंदु मनदे ताविक विटाळे தொட்டாலும் கை மணப்பூ சிங்காரி கட்டாணி முத்தழகி காணாத தட்டழகி தொட்டாலும் கை மணப்பூ சிங்காரி தொட்டாலும் கை மணப்பும் சிங்காரி கட்டுப்படியாகல காதல் தரும் வேதனே கட்டுப்படியாகல வேதனை தங்க சிலை போல் நன்று மனதை தவிக்க விட்டாரே மரக்கண்ணாலே காதல் தங்கதினாளே தங்கச்சியலை போல் மனதை தவிக்க விட்டாளே போது தண்டவுடன் காதலே கொண்டாடி நீதியே பெண்டாட்டியாகிடும் நாடிய போது பெண்டாட்டியாகிடும் நாடிய போது சிந்தாடி தவிக்கிறேன் சிவன் தினமும் கொடுக்கிறேன் சிந்தாடி தவிக்கிறேன் சிவன் தினமும் கொடுக்கிறேன் தங்க சிலை போல் தந்து மனதை தவிக்க விட்டாரே கண்ணாலே காதல் தங்கதி பொன்னாரே நெஞ்சில் நிறைந்த காலத்தை வென்ற சிரஞ்சீவி தன்மை பெற்ற பழைய பாடல் பொக்கிஷங்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் தொகுப்பு தோரணமாக யாழ் சுதாகர் திருவல்லிக்கணி மேயர் உதுமான் அலியார் அவர்கள் இப்போது தொடர்பு சொன்னார் இந்த பணி இளைய தலைமுறை மத்தியில் வந்து பழைய பாடல் பொக்கிஷங்களுடைய அருமை பெருமைகளை உணர்த்துகின்ற இந்த தொண்டு தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் அது உங்களுக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் நானும் என்னால் முடிந்த வரைக்கும் இளைய தலைமுறையினர் மத்தியில் வந்து பழைய பாடல்களை பற்றி நானும் சொல்லி சொல்லப்போகின்றேன் அவர்களுக்கு பழைய பாடல்களை நீங்கள் ஒளிபரப்புகின்ற போது அவர்களை அழைத்து அந்த பாடல்களை அவர்களை ரசிக்க வைப்பேன் இப்படி ஒவ்வொரு மூத்த தலைமுறையைச் சேர்ந்தவர்களும் இந்த மாதிரியான முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக அறிவை பழைய பாடல்களை அவர்கள் ரசிக்க தூண்டுகின்ற விதத்தில் உருவாக்கலாம் என்று திருவள்ளிக்கேணி நேயர் ஓ உதுமான் அலியார் அவர்கள் கருத்து தெரிவித்தார் அவருடைய வயது இருபத்தி என்று சொன்னார் அவர் வந்து பழைய பாடல்களை மட்டும்தான் அதிகம் விரும்பி கேட்பார் பெரும்பாலானோர் விரும்புவதில்லை என்றும் வருத்தத்தோடு சொன்னார் அது மட்டுமல்ல அவர் இன்னொரு தகவல் வந்து எனக்கு இன்னும் என்னுடைய வேதனை அதிகப்படுத்தியது வயது உள்ளவர்களே பழைய பாடல்களை பெரும்பாலும் ரசிப்பதில்லை புதிய பாடல்களுக்கு திருப்பி விடுகிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் சொன்னார் அதையும் தான் கண்ணாலே பார்த்துக் கொண்டிருப்பதாக சொன்னார் எங்கே போய் என்ன செய்வது காலம் மாற வேண்டும் பகவானே என்னா தே அவர்கள் இப்போது ஒரு தம்முடைய பொண்ணு மாப்பிள்ளை அழைப்பின் போது மணமகளே மணமகளே வாடலை வந்து அந்த இசைத்தட்டை வந்து வெளிபரப்புக்கு போயிருந்தாராம் அங்கே வந்து அந்த இசைத்தட்டு வெளித்துக் கொண்டிருக்கின்ற போது சில இளைஞர்கள் என்ன அடிக்கடி தேய்ந்து போன ரெக்கார்டே போட்டுக் வேறு பாடலை போடுங்கள் புதிய பாடலை போடுங்கள் என்று சில இளைஞர்கள் சொன்னார்கள் அப்படி சொன்ன போது தன்னுடைய கன்னத்தில் வந்து ஓங்கி அரைந்தது போல இருந்தது என்று சொல்லி உணர்ச்சி தன்னுடைய கருத்தை தெரிவித்தார் திருவள்ளூர் சந்தானம் அவர்கள் அவர் அந்த கருத்தை தெரிவித்ததும் எனக்கும் வந்து மிகவும் வேதனையாக இருந்தது அந்த வேதனைக்கு ஒரு மருந்து தருவதாக தருவதைப் போல ஒரு இளைஞர் பதினெட்டு வயது இளைஞர் பால விக்னேஷ் என்பவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார் பண்பலையில நீங்கள் பழைய பாடல்களை ஒலிபரப்புகின்ற போதெல்லாம் அதை கேட்கின்ற போதெல்லாம் எனக்கு ஒரு பூஸ்ட் ஒரு உற்சாகம் தருவதாக அந்த பாடல்கள் எல்லாம் விளங்குகின்றன பழைய பாடல்களை நான் பிறகு தொடர்ந்து ரசித்து வருகின்றேன் என்று அந்த பதினெட்டு வயது இளைஞர் கூறினார் நன்றி பால விக்னேஷ் பாளர் உதயா அவர்களே பழைய பாடல்களும் இளைய தலைமுறையும் பற்றிய இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்து என்ன உணர்வுகள் என்ன வணக்கம் ஜாசுதாகர் பழைய பாடல்களை இன்றைய இளைஞர்கள் ரசிப்பதில்லை என்கின்ற உங்களுடைய நிகழ்ச்சியை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான் நடுத்தர வயதிலே இருக்கிற ஒரு இசையமைப்பாளர் எனக்கும் பழைய பாடல்கள் வந்து மிகவும் பிடிக்கும் நான் வளர்ந்தது நான் கேட்டது நான் சுவாசித்தது எல்லாமே பழைய பாடல்கள் இன்றைக்கு இளைஞர்கள் வந்து பழைய பாடல்களை கேட்பதில்லை ரசிப்பதில்லை என்பதற்கான ஒரு பிரதான காரணியாக நான் என்ன நினைக்கிறேன் என்றால் இன்றைக்கு இருக்கிற வானொலிகள் வந்து பழைய பாடல்களை சரிவர போடுவதில்லை எங்களுடைய ஜெனரேஷன் எங்களுடைய காலங்களில் வந்து அவைலபிளி பாடல்களை கேட்பதற்கான ஒரே வாய்ப்பு வந்து வானொலி ஊடாகத்தான் வந்தது ஒன்னு திரைப்படத்தில் போய் நாம அந்த பாடலை கேட்க முடியும் அல்லது வானொலியில் வந்து அந்த பாடலை கேட்க முடியும் இதை தவிர வந்து பாடல்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைச்சலாக இருந்தது பிறகு கிராமஃபோன் ரெக்கார்ட்ஸ் வந்துச்சு கேசட்ஸ் வந்துச்சு சிடி வந்துச்சு இன்றைக்கி வந்து பென் ட்ரைவில் வந்து சுருங்கிடிச்சது அப்புறம் எம்பி த்ரீயில் பாட்டு கேட்குற ஒரு சூழலாக இன்று எல்லாமே மாற்றப்பட்டிருக்கிறது எங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னா ரேடியோவில் எப்போ அந்த பாட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் காத்திருப்போம் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி அவங்களுக்கு வந்து என்ன பாட்டு வேணுமோ எந்த படத்தில் வந்த பாட்டு யார் பாடின பாட்டு அது வந்து கூகுளில் தட்டின உடனே அவங்களுக்கு அந்த பாட்டு வருது உடனே அவங்க கேட்க முடியுது எங்கள் காலத்தில் வந்து நாங்கள் வந்து பாடல் கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு குறைச்சலாக இருந்த காரணத்தினால ஒவ்வொரு பாடலையும் தேடிப்பிடித்து நாங்கள் கேட்டோம் அதை ரசித்தோம் அதில் இருக்கிற பாடல் வரிகளை நாங்கள் ரசித்தோம் இசையை ரசித்தோம் அந்த குரல்களை நாங்கள் ரசித்தோம் தலைவாரி பூச்சூடி உள்ள தலைவாரி பூச்சூடி உள்ள பாட தாலைக்கு போயன்று சொன்னாள் உன்னே தலைவாரி பூச்சூடி உள்ளே பாடட்டாலைக்கு போயன்று சொன்னாள் உன்னி தலைவாரி பூச்சூடி உள்ளே சிலை போலே நங்கு நில்நாய் நீ சிலை போல ஏ நங்கு நில்நாய் கண்ணீரை ாய் தலைவாரி பூச்சூடி உல்னை பாடசாலைக்கு போயன்று சொன்னாள் உங்கள் தலைவாரி பூச்சூடி உள்ளே பூச்சூடி உணை பாடசாலைக்கு போயன்று சொன்னாள் மழுனை தலைவாரி பூச்சூணி உண படியாத பெண்ணாயிறு நீ படியாத இருந்தால் கேலி பண்ணுவார் என்னை ஊரா தெரிந்தால் படியாத பெண்ணாயிருந்தால் கேலி பண்ணுவார் என்னை ஊரா தேழுங்கால் அதனால அன்று கேட்ட பாடல்கள் எல்லாம் இதயத்திலே மனதிலே நிறைவாக இன்றைக்கும் இருக்கிறது அதுதான் ஒரு பெரிய காரணம் என்று நான் நினைக்கிறேன் இந்த பாஸ்ட் நம்பர் எல்லாமே த்ரூ தான் அது உண்மையிலேயே எப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு கிளர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தும் ஒரு வாரத்துக்கு இருக்கும் மேக்ஸிமம் அப்புறம் அதை தூக்கி போட்டுட்டு இன்னொரு பாட்டு வந்துடும் இப்படி தான் இருக்கும் ஒரு யூஸ் த்ரோ இருக்கக்கூடிய பாடல்களை தான் இன்றைய இளைஞர்கள் அதிகமாக ரசிக்கிறார்கள் அதிகமான வானொலிகளும் இந்த பாடல்களைத்தான் போடுகிறார்கள் ரசிகனுடைய ரசனையை வந்து மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமாக இருந்திருந்தால் நீங்கள் தரமான பாடல்களை ஒளிபரப்ப வேண்டும் தரமான பாடல்களை ஒளிபரப்புவது என்பது வானொலிகளுடைய தார்மீக கடமை அல்லவா அந்த கடமையை இன்றைய இருக்கிற வானொலிகள் சரிவர செய்வதில்லை என்பது என்னுடைய ஒரு கருத்து சந்தேகம் கொள்ளலாகுமா கொடி அசைந்தாத பந்தலின்று போகுமா என் அந்த சந்தேகம் கொள்ளலாகுமா கொடி அசைந்தாத பந்தலின்று போகுமா அதை நாட பங்கலின் கோபமா இலங்கை வானொலி பரிபூரணமாக செய்திருக்கிறது இலங்கை வானொலியில் வந்து எந்த இசையமைப்பாளர் உச்சத்தில் இருக்கிறாரோ அவருடைய பாடலைத்தான் போட வேண்டும் என்றோ எந்த பாடகர் வந்து உச்சத்தில் இருக்கிறார் அவருடைய பாடலைத்தான் ஒலிபரப்ப வேண்டும் என்றோ எந்த திரைப்படம் சூப்பர் ஹிட்டாக ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த பாடலைத்தான் மறுபடி மறுபடி போட்டு அதை இட்டடிக்க வேண்டும் என்றோ எந்த தேவையுமே அவர்களுக்கு இருந்தது கிடையாது அவங்க செலக்ட் பண்ணாங்க இசையமை பாடது இருக்கலாம் பாடினது யாராவும் இருக்கலாம் ஒரே படத்திலே வந்து பார்த்திங்கன்னா காதல் பாடல் இருக்கும் ஒரு சோக பாடல் இருக்கும் அண்ணன் தங்கை பாசத்தை குறிக்கிற ஒரு பாடல் இருக்கும் தாயாரை பற்றிய ஒரு பாடல் இருக்கும் இதை என்ன பண்ணுவாங்கன்னா இலங்கை வானொலியில் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க காதல் பாடல்கள் எல்லாமே புங்கும் பூம்பலுக்கு வரும் அப்புறம் வந்து அந்த படத்தில் இருக்கிற சோக பாடல்கள் வந்து சோக பாடல்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில வரும் அண்ணன் தங்கை பாசத்துக்குரிய பாடல்கள் அது தனியாக ஒரு நிகழ்ச்சியில் வரும் ஒரு திரைப்படம் வருகிறது என்று சொன்னால் அந்த திரைப்படத்திலே இருக்கிற பாடல்கள் எல்லாமே எல்லா பாடல்களையுமே கேட்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இலங்கை வானொலி என் ரசிகர்களுக்கு இருந்தது அந்த வாய்ப்பை மற்ற வானொலிகள் தரவில்லை என்பதுதான் உண்மை ஆடி ஆடினிலா நிலே ஓமே ஆடிடு ஆடிடு விளையாடி தாராந்த நிலையிலே தமிழ் நிலவில்லை தனிலேன் மலர் மதுவை சிந்து துவளை செஞ்சாடு தாலேலோ நிலாவிலேயா ஆடி துளையாடி துதே அல்ல அசைவில் நினைவில் நிலை மறந்தேங்கும் நேரத்திலே காலத்திலே அலையில் அசைவிலே ஆசை நிலைவிலே நிலை மருந்தேங்கும் நேரத்திலே தலைவான் மதிப்படவில் இலங்கை வானொலியில் ஒரு நிகழ்ச்சி இருக்கும் இந்தி பாடல்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு பதினைந்து நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹிட்டான ஹிந்தி பாடல்கள் எல்லாம் அதில் வரும் அதே மாதிரி பிறமொழி பாடல்கள்னு ஒரு நிகழ்ச்சி வரும் தெலுங்கு பாட்டு வரும் மலையாள பாட்டு வரும் கன்னட பாட்டு வரும் ஓ இந்த மாதிரியெல்லாம் பாடல்கள் இருக்கிறதா என்று சொல்லி ரசிகர்களை ரசிக்கின்ற அந்த ரசிப்பு திறனை மேம்படுத்தக்கூடிய ஒரு வேலையை இலங்கை வானொலி செய்தது என்பதை நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்கிறேன் நமது செல்வம் கையும் காணந்தான் உதவி கொண்ட சடமைதான் நமக்கு பதவி கையும் காணந்தான் உதவி கொண்ட தடவைதான் நமக்கு பதவி தெய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் ஒரு இயக்குனர் சொல்ற கு பல உதாரணங்கள் கேட்கிற வாடல்கள் நாங்கள் தீர்த்தோம் எங்களுடைய அன்பை நாங்கள் பாடல்கள் காதலை நாங்கள் பாடல்கள் மூலமாக பரிமாறிக்கொண்டோம் தோர்ந்து விட்டாய் இன்பமில்லை ஆ ஆ ஆ துணிந்தாய் போர் நுபிக்கின்பமில்லை இனிமை கலந்து வரும் பாட்டாளே மனம் எதையும் மறந்துவிடும் கேட்டாலே துணிந்தா மில்லை போர் நுபிக்கின்பமில்லை मैं कल्वर पाटाले मन मेट इद यंगले तालं, काफिल, इद तुम, ओठ यलांगानौ तुमिंगा बंब मिल्हें, सोर्द विका इंबंलें इनिमै कलंध वरू, पाटाले मनं, यद यू, मरंध विडों के ताले பாரே மனையும் மறந்து விடு கேட்டாலே இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையோடு பின்னி அந்த பாடல்கள் இருந்தது வந்தது ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு வருகிற பாடல்களுடைய ஒரே எண்ணம் ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறது எப்படி ஒரு பொண்ணை துரத்துறது எப்படி ஒரு பொண்ணுக்கு பின்னுக்கு ஓடி போய் டிஸ்டர்ப் பண்றது எப்படி உன்னை யார் பெத்தான் அவன் என் கையில் கிடைச்சா செத்தான் இந்த மாதிரியான பாடல்கள் தான் இன்றைக்கி வருகிறது காலத்தின் கட்டாயமா காலத்தின் கோலமாக அதை வந்து என்னால் சொல்ல முடியவில்லை ஆனால் எல்பி ரெக்கார்டில் ஆரம்பித்து வானொலியில் கேட்ட அந்த பாடல்கள் எல்லாமே கிராமஃபோன் ரெக்கார்டில் உட்கார்ந்து அப்புறம் எல்பி ரெக்கார்டில் வந்து உட்காந்து அப்புறம் கேசட்டில் வந்து உட்கார்ந்து அப்புறம் சிடியில் வந்து உட்காந்து இன்றைக்கி வந்து பென்ட்ரைவில் வந்து உட்கார்ந்து இருக்கிறது போல் மறுபடியும் எல்பி ரெக்கார்டுகளில் இந்த பாடல்களை கேட்பதற்கான ஒரு வசந்த காலம் வரும் என்று நானும் காத்திருக்கிறேன் பற்றிய உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் பின்வரும் தொலைபேசி இலக்கத்திற்கு எஸ் எம் எஸ் அனுப்புங்கள் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று இரண்டு மண்டலத்தை கட்கண்டு மண்டலமாக மாற்றும் மற்றும் ஒரு மதுர நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது யாழ் சுாகர்